மத்திய விடுதினே பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை ஒரு வாசிக்கிறோம் மத்திய சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் பேதருவாய் இருக்கிற இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தில் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று இறைவனாகி சொன்னார் என்று பரிசு தெரியாத மத்தனை வாசிக்கின்றோம் இயேசுநாதர் இந்த உலகத்திற்கு வந்த ஒரு நோக்கம் என்னவென்றால் ஒரு சபையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பாதிகளை ரஷிப்பதற்காக தான் இயேசுநாதர் உலகத்திற்கு வந்தார் அந்த பாலமெண்டிப்பாகி ரட்சிப்பை கல்வாரி செலவில் சம்பாதித்து வைத்திருந்த போதிலும் மணமக்களவை திருச்சபையின் மூலமாக புற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனாகிய கருத்தில் விரும்பி ஒரு சபையை உருவாக்கினார் என்று பரிசு வேத வாக்கியங்களிடம் வாசித்து வருகின்றோம் அப்படி அதற்காக ஒரு அப்போ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒருவரை அவர் மீது சபையை கட்ட வேண்டும் என்ற ஆண்டு விரும்பியிருந்து மிதமாக பேதரிவை பார்த்த ஆண்டு சொல்லுகின்றார் மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருக்கிறாய் இந்த கலின் மேலில் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வதில்லை என்று இறைவனாகி சுதர்சி சொல்லுகின்றார் ஏழு நம்முடைய திருச்சபையை கட்டுவதற்கு ஒரு மனிதனை சேர்ந்து கொண்டார் என்று இந்த வேதமாக நமக்கு படிப்புகின்றது பன்னிரண்டு பேரை அப்ரோசராக ஆண்டு தெரிந்தெடுத்திருந்த போதிலும் ஒருவரை மாத்திரம் இவரை மாத்திரம் தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன என்பதை என மக்கள் அங்கு புரிந்து இனமாக இந்த காரியங்களை செவையாக அறிந்து நாம் வந்திருக்கின்ற இடம் எப்படிப்பட்ட இடம் என்பதை மறுபடியும் புரிந்து வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகள் இன்று தரப்படுகின்றது திருச்சமைகளே பல ஆண்டுகள் இருந்த போதிலும் அநேகரின் பற்றி சரியாக தெரியாமலும் எல்லா சபையைப் போல எல்லா சங்கங்களைப் போல இதுவரை சங்கம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டுதான் வாழ்கின்றார்கள் அப்படி இல்லாதபடிக்கு இது தேவனாயி கடத்தல் கட்டியடைப்பிட துறிச்சதை இது நாற்பத்தி ஒரு ஆண்டு நிறைவடைந்துவிட்டது என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் என்பதை உணவு சொல்லிக் கொள்கின்ற மார்க்குசவ் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வரை உள்ளவசனங்களை வாசிப்போம் தமக்கு சித்தமானவர்களை தமிடத்தில் வரவழைத்தார் அவர்கள் அவரிடத்திலிருந்து வந்தார்கள் அப்பொழுதுவர் பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசன்னும்படியாக தாமூர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி சுவாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகார முடிவுகளாக இருக்கும்படி அவர்கள் ஏற்படுத்தினார்கள் தமக்கு சுத்தமான பொறுக்கூட்டம் சீசுகளை தமது பக்கத்தில் வரவழைத்து அவர்களே பனிரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து அவர்கள் விதமாக தம்மோடு கூட இருக்கும்படியாகவும் தாம் அனுப்புகின்ற இடங்களுக்கு அவர்கள் செல்லும்படியாகவும் பீய்களை துரத்தி பிணியாள்களை குணமாக்கும் பிரசங்க அவரை அனுப்பும்படி பனிரெண்டு பேர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதாகமத்தில் வாசித்தோம் இந்த பனிரெண்டு பேரில் பேசுவை என்பதை நாம் அறிந்து கொள்வது மிகவும் நல்லது காரியத்தை ஒருத்தர் வாசிக்கின்ற பொழுது பிதாவானவர் சொல்லாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்ய மாட்டார் என்று சொல்லி இயேசுநாதனே சொல்லி இருக்கிறார் யோமான் ஐந்தாவது ஆறு பத்தொன்பதாவது வாசிக்கின்ற பொழுது நம்மவர்களுக்கு கொஞ்சம் காட்சி தரிசனம் கிடைத்த உடனே கொஞ்சம் ஜபம் தெரிந்தவுடனே தாங்களே எல்லாம் அவற்றையும் செய்து கொள்ள முடியும் என்ற நிலைவு செலவுகளில் கடந்து சென்று விடுகிறோம் இறைவனால் இயேசு கிறிஸ்து தன்மை எப்படி இருந்தது என்று வேத மாற்றத்தில் வாசித்தாரியெல்லாம் வாசிப்போம் அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் காண்கிறது எதுவோ அதை அன்பி தாமாய் ஒன்றமையை செய்ய மாட்டார் ஹலே லுயா பிதாவை போன்று சிகிச்சை கடத்தவாக இருக்கின்றவர் பிதாவை போன்று சகல அதிகாரங்களை பெற்றவர் பிதா எல்லா உரிமைகளும் அவர் கொடுத்திருந்த போதிலும் பிதா சொல்லதான் அவர் செய்வார் என்று சொல்ல ஆகையால் அருமையான தேவ ஜனமே என்னுடைய ஆவீக்கி வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு தேவன் சொல்வதை மாத்திரமே செய்ய வேண்டும் என்ற தெளிவுடைய மக்களாக மாற வேண்டும் என்று சொல்லிக் கொள்கின்றோம் விதமாக இயேசுநாதன் சொல்லுகின்றார் புதா செய்ய குமாரம் காண்கிறது எதுவோ அதையல்லாமல் தாமாக ஒன்றே செய்ய மாட்டார் வாசிங்க திறந்து அவர் எவை செய்கிறார் அவர் எவைகளை செய்கிறாரோ குமாரணம் அந்தபடியே செய்கின்றார் சுமார் முப்பத்திகளுக்கு முன்பாக பம்பாயத்திற்கும்போது என்னை ஊழியத்துக்கு அழைத்த பொழுது நான் ஆண்டவரிடத்தில் இந்த காரியத்தை சேர்ந்திருக்க முடியாதனும் சின்னவன் வேத வாக்கியங்கள் தெரியாது தமிழகத்திற்கு நான் சொல்ல மாட்டேன் இங்கே பம்பாயில் வேண்டுமானால் ஊழியம் செய்கிறேன் அங்கு பெரிய பெரிய பிரச்சனைகளும் பெரிய பெரிய ஆட்களும் இருக்கிறார்கள் என்பதும் கேள்விப்பட்டிருக்கின்ற சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னால் நான் சொன்னதை மாத்திரம் செய்ய வேண்டும் அவர்கள் எனக்கு ஊழியம் செய்வதில்லை அவர்களுக்காக ஊழியம் செய்கிறார்கள் அவருடைய குடும்பங்களுக்காக ஊழியம் செய்கிறார்கள் தங்களுக்கு புகழ வேண்டும் என்பதற்காக ஊழியம் செய்கிறார்கள் நான் சொல்லுவதற்கு செய்வதில்லை நீ செய்ய வேண்டியால் நான் சொல்லுகிறதை மாத்திரம் செய்ய வேண்டும் என்று வசனத்தை கவன்கிறது எதுவோ அதையெல்லாமல் தனமாகி வந்து நீய செய்ய மாட்டார் அகினால் சொல்வதை மாத்திரம் செய்ய வேண்டும் நான் செய்கிறதை மாத்திரம் செய்ய வேண்டும் என்று சொல்லிகாண்டதற்கு சொல்லி இவ்விதமாக தைரியப்படுத்தி ஒளித்தில் அனுப்பி கொடுத்தார் இப்போது முப்பத்தி நாற்பது ஆண்டு காலமாக அந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகின்ற அப்போ தெரிந்து கொண்டார் என்றால் ஆண்டுவர் பிதாமாகி தேவன் அவருக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருக்கின்றார் ஒருவனே தெரிந்து கொண்டு அவன் மூலமாக சபையை கட்ட வேண்டும் என்ற ஆண்டு பிதாமானவர் கட்டளை கொடுத்திருக்கின்றார் அது என்ன அடையாளம் தெரியுமா ஒரு நாள் இயேசுகிற அப்போசர் பனிரெண்டு பேரை கூட்டு வகித்து என்னை மக்கள் யார் இருந்து சொல்லுகிறாள் என்று சொல்வது கேள்வி கேட்டார் எல்லாரும் சொன்னார்களும் எளிமையா என்றும் எலியா என்றும் தீர்க்கத்தரசில் ஒருவர் என்று சொல்வார் மக்கள் ஆறு மணி சொன்னார்கள் அப்போது ஏசி இவருடத்தில் கேட்கிற நீங்கள் என்னை யாருன்றே எண்ணில் என்று ஒருவருடைய முகத்துவர்கள் பார்க்கிறாங்க அமலப்படுத்த நினைச்சிருக்கிறோம் அப்போதுதான் பேருந்து சொல்லுறார் என்ன சொன்னார் வாசிக்கலாம் மத்திய சுசனம் பதினாறாம் ஆறு பதினாலு முதல் பதினேழு வரை வாசிக்கலாம் நீங்கள் என்னை யாருந்து சொல்லி என்று கேட்டார் நீர் ஈவனுள்ளது ஏனுக்கு மாறனாகிய கருசு என்றால் ஏல் சாதனை நோக்கி யோனாவின் குமாராகிய சீமானே நீ பாக்கியவால் மாமிசமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற பெண் பிதா இதை வெளிப்படுத்தினார் இந்திய சனாதன சொல்லுவார் இயேசுநாதனத்தில் பினாவான் வெளிப்படுத்தல் பெற்றவன் வருவான் அவனை கட்டுவதற்கு நீ பயன்படுத்த வேண்டும் என்று பினாவான் சொல்லியிருந்தார் அகிலால் நீ மாநில சமர்த்தம் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற பிதாவையும் உனக்கு வெளிப்படுத்தினார் வாசிங் அடுத்த வசனம் மேலும் நான் உனக்கு சொன்னேன் நீ பேருவாக இருக்கிறாய் இந்த களிமேலில் சபை கட்டுவேன் ரோட்டில் போறால் வழியில் போறால் படிச்சிருந்தப்பட்டவர்களும் கூப்பிட்டு ஆண்டவர் சபை கட்டுகிறதில்லை பிதாவாகிவன் யாரை தெரிந்து கொள்கின்றாரோ அவரை கொண்ட அண்டவர் சபை கட்டுகிறார் என்று நமக்கு படிப்புக்கிட்டு விதமான பேசிவாக இருக்கிறார் இந்த களிமேலின் சபை கட்டுவேன் பாதாளத்தில் வாசனத்தை மேற்கொள்வதில்லை தேவனடி திருச்சபை கட்டப்பட்டுவதற்காக என்பதே தேவஜன் நன்கு உணர்ந்து தேவ வாக்கியங்களை சரியாக புரிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஆபி அனுபவின்றார் யோகாஸ் நானகனை ஞானசானம் கொடுக்க முடியாத பிதாவானவர் அனுப்பியிருந்தார் அப்பொழுது அவருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் உன்னிடத்தில் ஞானசானம் பெற வளரும் பொழுது ஒருவருக்கு மேலே புறாவானவர் புறாவின் ரோடு கொண்டு இறங்கி வருவார் அவர்தான் உலகத்தின் பாதத்தில் சுமந்தித்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று நீ உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்லி எல்லாமே செய்வதை நடந்தவர்கள் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு அதனால் அர்ப்பணங்களை செய்திருக்கலாம் அடையாளங்களை யாரும் செய்திருக்கலாம் சபையை கட்டுவதற்கு யாரை கருத்து நியமித்தார் என்பதை உடமக்கள் நன்கு புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் என்று தேவாவியவர் வெளிப்படுத்தினார் ஏவான் சுவிசேஷன் உண்ணாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நாலு நானும் இவரை அறியாதிருந்தேன் ஆனாலும் ஜலத்தினால் ஞானசாமி கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் யார் அவர் அனுப்பினார் தெரியுமா பிதாஹியார் இன்றைக்கு யாரும் எப்படி சொல்ல மாட்டார்கள் பிரைபல் காலேஜில் படித்தேன் வியாதியா இருக்கும்படி ஒப்புக் கொடுத்தேன் ஊழியத்துக்காக அதனால் ஊழிஞ்சுதான் சொல்ல முடியுமா தவிர இவர் சொல்லுகின்றார் என்னை ஞானசாமி கொடுக்கும்படி அனுப்பினவர் பரிசுத்தாவின் பிராவிந்த உருவம் ஒன்று யார் மேல் அமர்கிறது என்று காண்பாயோ அவரே பரிசுத்தாவி நான் யார் எனக்கு சொல்லியிருந்தார் அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமார்ந்து சாட்சி கொடுத்து வருகிறேன் அன்றைக்கு இருந்த வேத பண்டிதர்கள் வேத ஆராய்ச்சியாளர்கள் பரிசியர்கள் பிரதான ஆசாரியர்கள் கூட இவரை கண்டுகொள்ள முடியாமல் போய்விட்டது காரணம் ஏழை குடும்பத்திலே பறந்தவர் ஏழ்மையாக வாழ்ந்தவர் ஏழைகளை சீசனாக வைத்துக் கொண்டவர் அகை நாள் அவர்கள் தள்ளி வைத்திருந்தார்கள் அகைநாளே புதிய மாணவர்களே இந்த பேரிருமையை தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் என தெரியுமா தேவன் வெளிப்படுத்தின ஒரு மார்ஷன் மிகமாக ஜீவனுள்ள தேவடைய குமாரமாகி கிறிஸ்து என்று சொல்லி வெளிப்பாடு பெற்று ஒரு தேவடி மனுஷன் ஆவியானவரையே வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அந்த பேரிடத்தில் சொல்லுகிறார் நீ பேதர்வாக கல்லாக இருக்கிறாய் இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவே பாதாளத்தின் வாசுகளை மேற்கொள்வதில்லை என்று வேதன் சொல்லுகிறது இப்பொழுது கருத்து வீர சபையை கட்டிக் கொண்டிருக்கிறார் வீட்டின் நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் இரண்டாவது வாசிக்கின்ற பொழுது தீர்க்க தரிசனமாக தாங்கலாம் கூட்டி சேர்க்கிறார் கடத்தனால் கட்டுகிறார் யாரை கொண்டு கட்டுகிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்வது மிகவும் நல்லது இந்த கட்டிடத்தை நாங்கள் கட்டினோம் என்று நாங்கள் சொல்லல மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள் பாசனமாறு இந்த கோயிலை கட்டினாங்க நம்ம சபையைச் சேர்ந்த மேஷன் கட்டினார்கள் அதுபோல கருத்தர் கட்டுகிறார் யாரை கொண்டு கட்டுகிறார் என்று எங்க வேலை வாக்கியத்தில் விவசாயத்திற்கு தெரிசல் புசகம் நாற்பத்தி அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் பிடிவாசிக்கலாம் விவசாயம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன் அவன் வழிகளெல்லாம் சுவைப்படுத்துனேன் அவனின் நகரத்தை கட்டி நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன் அவன் வழிகளையெல்லாம் சிவைப்படுத்துவேன் அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கரையம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமல் விடுதலையாக்குவான் என்று சேர்களின் கருத்து சொல்லுகிறார் நகரத்தை கட்டி துவியல் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு மக்களை பாலத்தின் அடிவச்சரத்துக்குள் சாத்தானால் சிறைப்பிடிப்பட்டு வைத்திருக்கிற மக்களை இதமாய் பரிதானம் இல்லாமலும் கரையம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று எழுதியிருக்கின்றது போல இன்றைய ஊழியர்களும் பரிதானத்திற்காக நிலச்சுறையில் வைத்துதான் ஊழியர்கள் நடந்து கொண்டிருக்கின்றது மக்களை விடுதலையாக்குவான் என்று சொல்லியிருக்கின்றபடி நான் மனு மக்களை விடுவிப்பதற்காக பாலத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அடிமைப்பட்டு போயிருக்கின்ற மக்களை விடுதலையாக்குவதற்காக ஒரு மனிதனை கருத்தரின் எழுப்பியிருக்கிறார் என்று தீர்க்கத்தரிசையின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற சபை கட்டப்பட்ட மக்களை ரட்சிப்பதற்காக அப்போது நடவடிக்கைகள் இரண்டாவதுக்கான நாற்பத்தி ஏழாவது வாசிக்கின்ற பொழுது இன்னைக்கு ஒரு ஆவிக்குறி தலைவரிடத்தில் நாங்கள் பேசுவது உண்டு ஆண்டவர் ரட்சிப்ப மனுஷனுக்கு எப்பொழுது கொடுக்கிறார் எங்க வைத்து கொடுப்பார் ஜெவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் கொடுப்பார் ரோட்டில் போகும்போதும் கொடுப்பார் வீட்டில் அழுதி ஜமிதாவது ரட்சிப்பை கொடுப்பார் என்றும் சொல்லுவார்கள் தவிர சபைக்குள்ளே கொண்டு வந்து ரட்சிப்பார் என்று சொல்லியா இருக்கும் எல்லோருடத்திலும் எல்லோரிடத்திலும் ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் அணுதனவும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் அகில கரையம் இல்லாமல் படிதானம் இல்லாமல் அவர்களை மீட்டு விடுவான் என்று சொல்லியிருக்கின்றபடி மக்களை சபைக்குள்ளே ஆண்டர் கொண்டுவார் அதற்கு ஒரு சபை அவசியம் அதற்கு ஒரு ஆவிக்குரிய தலைவர் அவசியம் என்று சொல்லியாகியான சொல்லுகின்றார் அந்த ஆதி சபையை கட்டுவதற்கு அப்போ சில தெரிந்து கொண்டது போல இந்த கடைசி கால திருச்சபையை கட்டுவதற்கு நம்முடைய தலைமையில தெரிந்து கொண்டார் நாம் ஆறு சாட்சிகளாக இருக்கிறோம் யார்ப்பது நாற்பத்தி ஒரு ஆண்டு காலமாக இந்த திருச்சபையில் ஆயிரம் ஆயிரமான மக்கள் விற்படைந்து பெரிய சேனையாக மாறிக்கொண்டிருந்த அறிந்திருக்கின்றோம் அதை நாள் இன்று இந்தியா முழுமில்லை உலக நாடுகளில் பல இடங்களிலே திருச்சபையினுடைய ஆண்டு நிறைவுகளாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அறிந்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாக செலுத்துகிறோம் இந்த கணிமேலின் சபை கட்டுமே ஆதாரத்தின் வாசல்களை மேற்கொள்வது அப்படி இல்லாத எல்லா இடத்திலும் பாதாளம் மேற்கொண்டு விடும் என்று சொல்லுகின்ற போய்விடுவார்கள் யார் போக மாட்டேன் தெரியுமா இந்த சபை போகாது என்று சொல்லிநாதன் இந்த களி மேலும் கட்டுவேன் அது பாதாளத்தின் வாசல் அதை அந்த சபையை மேற்கொள்வது இல்லை புரியமான தேவை எவ்வளவு பெரிய மேன்மை அடைஞ்சிருக்கிறோம் என்பது நாவல் யாரும் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவர்களாக கருத்திற்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக்கொள்ள அவசியப்படுகிறோம் யாருமே மறித்து பாதாளத்துக்கு ஒன்றும் கிடையாது அங்கேதான் போக வேண்டும் ஐஸ்வர்யவான் லாசனுடைய சம்பவத்தை ஆண்டுகள் செல்லும் பொழுது ஐஸ்வர்யான் மறித்து அடக்கம் எனப்பட்டு பாதாளத்தில் கொண்டு விடப்பட்ட பெரிய அடக்கை பணக்காரர்கள் விசேஷ அடக்காரர்கள் நடந்திருக்கும் பாடல் பூசைகள் ஆட்டமாட்டங்கள் கொண்டாட்டுங்கள் வாட வேடிக்கைகளோடு அதிகமாக ஆராதனை நடந்து அதிகமாக அடக்கம் என எங்க பேசுமா பாதாளத்தில் கொண்டு விடப்பட்டார் ஒரு பயிர் உருந்தமாய் பிச்சைக்காரன் பருக்கள் இறங்கவனாக நாய்களுடைய பருக்களை அக்குமடியாக குற்றத்தொட்டியின் பக்கத்தில் படுத்து கிடந்த ஒரு மனுஷன் நாய்களுடைய பருக்களை அக்குமடியான ஒரு சூழல் உண்டாத மனுஷன் அவன் மறித்த பிறகு தேவை தூதர்களுடைய ஆத்மாவை அவர்கடில் கொண்டு விட்டார்கள் ரெண்டு இடம் இருக்கின்றது பாரதியு அகிலே பாதாளத்தினுடைய மழை திறந்து கொண்டே இருக்கிற யாரு போனாலும் முழங்கி விடுகின்றது அகில பரவாயின் இந்த சளிமீனின் சபை கட்டுமையை அது பாதாளத்தின் மகசலை மேற்கொள்ளாது பாதாளத்தின் மகசில் அதை மேற்கு அது என்று சொல்லியிருக்கிறபடி நாள் மிகுந்த தைரியம் முடிவதாக வாழ வேண்டும் என்பதை கொடுத்து சொல்லிக்கொள்ளும் பணக்காரலை பார்க்காதீர்கள் உலக நல்ல ஆடம்பரமாக உல்லாசமாக வாழ வேண்டும் என்று எண்ணிவிடாதீர்கள் அவைகள் பாதாளத்துகளை செல்லப் போகின்றது அருகையும் பற்கடிப்பு உள்ள இடங்களுக்கு செல்லப் போகின்றது நாம் புகப்போகின்றது பரவ சிலை பரலகராஜ்யத்துக்கு பிறவசிக்க நம் கடந்து போகப் போகின்றோம் அதற்கான சபைக்குள்ளே சேர்க்கப்பட்டிருக்கிறோம் அதெல்லாம் சிலருக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்போது சில எச்சரிப்புகள் வரும்போது அங்கேயும் போகலாம் தானே போடுறாங்க வந்து விடுகிறது இடம் கொடுத்து விடாது கட்டின சபைக்குள்ளே இருபத்தி ஆறாம் அதிகாரம் மகாராஜா சனத்தை வாசிக்கின்ற பொழுது பாதாளம் திறந்த திறந்திருக்கும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறார் அவர்களுக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது நரகம் மூடப்படாததாக இருக்கிறது எப்போ யார் போனாலும் முழுங்கி விடுவதற்கு இருக்கின்றது அகையினால் அந்த நரகத்துக்குள்ள மனுவின் செல்ல வந்திருப்பதற்கு பிறப்பியம் இருக்கவும் ஜனங்களை அழிவு நின்று மீட்கும் ஒருவனை தேடினேன் அந்த மனுஷனை கண்டுபிடித்து சபையளிப்பிருக்கிறார் என்பது இவருக்கு அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறார் சீல் விசும் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் சனத்திலும் இருக்க தரிசல் விதமாக சொல்லுவதும் ஆசைக்கலாம் அதிகாரம் என்ன விரிவாக்கி விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டும் இல்லாமல் இறங்கி போவார்கள் நாம் இதை அவருடைய மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்கள் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள் என்று சொல்லித்திருக்க தரசிச் சொல்லுகின்றார் பாதாளம் வாயன்று திறந்தது எத்தனை கோடி பேர் போனாலும் அது இடம் கொடுக்கும்படியாக ஆனந்து திறந்த மண்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது அகிநாடு இந்த சபையை பாதாள மேற்கொள்ளாது என்று இரையேசி சொல்லியிருக்கிறார் ஆல அரியா இங்கே மத்தியம் பதினாறாம் ஆனும் பத்தொன்பதாம் தர்சனத்தை வாசிக்கலாம் பரலோகராஜ்யத்தின் தரங்குறநிலை நான் உங்களுக்கு தருவேன் நிறுத்திக் கொள்ளுங்க என்ன தரவுகளை எடுத்து போறாரோ பர்லோகராஜ்யத்தினுடைய தரவுகள் அப்படின்னா பரலோகராஜ்ஜியம் எப்படி இருக்கு தெரியுமா பூர்த்தியான வைத்திருக்கும் பண்டவர்களெல்லாம் அங்கே போய் முடியாது யாருக்கு அக்கருத்தில் அனுமதி கொடுக்கிறாரோ அவங்களாம் போக முடியுமா ஏசகத்திற்கு தெரிசி அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது விஷயத்தில் வாசிக்கின்ற பொழுது அங்கே தீர்க்க தரிசிமா சீக்கலம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் சத்தியத்தை கை கொண்டு வருகிற அதிகாரம் சொல்லி வாசிங்க இருபத்தாறு ரெண்டு வாசிங்க சத்தியத்தை சத்தியத்தை கை கொண்டு வருகிறேசிப்பதற்காக நீங்க உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திரவுங்கள் அப்படிதான் வாசல் பூட்டி இருக்கின்றது பர்லோகம் அந்த வாசனை திறந்தாலும் அந்த திறவுகள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அப்போ சருத்துல வெளியுள்ளவங்களும் சும்மா கொடுக்க மாட்டார் ஏசி ராம சொல்லியிருக்கிறார் இந்த கலிமேலின் சபை கட்டியில் பலகத்தின் வாசனையை மேற்கொள்வதில்லை பர்லோகராஜ்யத்தின் திறவுகோகளை நான் வந்து கொடுக்கிறேன் இவ்வளவு பெரிய மேம்பியானவர் என்பதை உணர்ந்தவர்களாக மாண வேண்டும் என்று திருவிழம்பெற்று வந்தார் கூட சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரமேசிப்பதற்காக மாசங்களை திரவுங்கள் ஒரு குருவானவர் ஒரு மனுஷனுக்குரியார் அடிக்கடி போதனை பண்ணிட்டே இருந்தாரா தம்பி சொத்துப்பீட்டா எங்கடா போகத்து தானே போவ அதுக்கு முன்னால பர்லவத்து போடுது ஆழ்த்தப்பட வேண்டாமா ஐயோ உங்களுக்கு முன்னால நான் பல வைத்து போய்ட்டு சொல்லிட்டே இருப்பதான் இவருக்கு ஒரு நாள் டவுட் ஆகிட்ட எப்படிதான் பரவத்து போட்டாலும் போடுறேன் எப்படி போக முடியும் நான் ரொம்ப பாதி ரொம்ப மோசமானவேன் என் பாவத்தாலும் சேர்த்து ஒரு மூட்டையா கட்டின பர்லவத்துக்கு வந்து எரிஞ்சிருவேன் அவன் எரிஞ்சா அது ரொம்ப அங்க நாற்று அடிக்க ஆடம்புக்கு தேவை என்ன கூப்பிடுவாங்க எடுத்துட்டு போனான்னு அவங்க போட மாட்டாங்க அந்த பாவம் மூட்டையே அங்க யார போடலாம் கேவிடமாட்டார எண்ணிக்கொண்ட சொல்லுகின்றது சத்தியத்தை கை கொண்டிருக்கிறீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக மாசர்களை தரவுங்கள் வேத புத்தகத்தை அநேகர் துச்சமாக எண்ணி இயேசு மாத்திரம் போதும் வேத பிரிந்து வாழக்கூடிய கூட்டங்கள் படிந்துவிட்டது அவருக்காக பிரசனைகள் பெருகிவிட்டார்கள் அதனால் வேதம் இப்படி சொல்ல வேண்டிய சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி நீதிமன்றங்களாக இங்கே ஆனால் மாத்திரம்தான் பருவத்து புக முடியுமே தவிர போகவே முடியாது அப்படின்னா ஒருவர் நீதிமன்றம் கிடையாது என்பதை எல்லாரும் பிரசவம் பண்ணினார் இயேசு அவர் கூட ஒருவரும் மருத்துவம் கிடையாது ஒருவர் அப்படின்னா அவர்கள் மன்னிக்கவில்லை என்பதை நோத்துக் கொண்டார்கள் அந்த அப்பசுத்த பலன் சொல்லும்போது முன்னே நீங்கள் இப்படிப்பட்டதாக இருந்தீர்கள் ஆயிரம் கட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் இப்போது நீதிமன்றங்களாக ஆக்கப்பட்டீன் என்று பரிசுத்த பலன் சொன்னதாக ஒன்று பிறந்த ஆறாம் அதிக ஆறு ஒன்பது முதல் அநாயிகாரியத்தை சோதரிப்பதில் என்று அறியர்களாதி வஞ்சிக்கப்படாத விமச்சாரக்காரரும் சுய உணர்ச்சிக்காரரும் ஆண் உணர்ச்சிக்காரரும் சிலரும் தினரும் புரட்சிக்காரரும் உதாசீனரும் உங்களின் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் இப்ப சபையில் இருக்கிற யார் யாரெல்லாம் இப்படி இருந்தா சொல்லி எங்களுக்கு தெரியும் காரணம் நாங்கள் உங்களை வளர்த்திருக்கின்றோம் உங்களை கழுவி இருக்கின்றோம் யார் யாருக்கு எங்கே எங்கே அழுக்கு இருந்தது எப்படிப்பட்ட அழுக்கு இருந்தது என்பதான் கழிவிட்டிருக்கிறபடினால் எங்களுக்கு தெரியும் அதைத்தான் பதிலட்சா உங்களிலும் சேவை படிப்பட்டதனாக இருந்தீர்கள் ஆயினும் கழுவப்பட்டால்தான் பரிசுத்தமாக கழுவப்படாமல் அழுக்கோடு வச்சுட்டு ஞான் பரிசுத்தாயிட்டேன்னா அதை ஏமாற்றுகிறப்படையில ஞானஸ்தானத்திலே பாவம் போக கழுவப்படாத ஒரு உபதேசம் நம்மிடத்தில் இருக்கிறபடினால் திருச்சதி திருச்செமைக்கு வருகிற மக்கள் எல்லாரும் ஒருவரும் கிடையாது அப்படின்னா பலத்த போக மாட்டாரு சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரதேசிப்பதற்காக வாசல்களை தொடருங்கள் என்று பரிசுத்தியான பரிசோல்கின்றார் இங்க நம்ம வாசிக்கின்றோம் சங்கீதம் நூற்றி பதினெட்டிலே பத்தொன்பது இருபது வசனத்தில் தாமீத செல்லும்போது நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் பத்தொன்பதும் இருபது வாசனங்கள் நீதியின் வாசனை தருவுங்கள் நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கடத்தனை துதிப்பேன் கடத்தரின் வாசல் இதுவே நீதிமன்றங்கள் இதற்குள் பிரவேசிப்பாள் என்று சொல்லி தாமத சொன்னதாக வாசிக்கின்ற நீதியின் வாசல்களை தரவுங்கள் நான் அவைகளுக்கு பிரதேசித்து கருத்தனை துதிப்பேன் கருத்தனின் வாசல் எதிரே நீதிமான் பிரவேசிப்பார்கள் தேவையான சோந்தரிப்பதில் என்று சொல்லுகிறது திருச்செமி உருவாக்கி இருப்பது அதற்கு தெரியாத கழுவ என்று கழுவித்தமாக்கி நீதிமாள்களை ஆக்கி நம்மை பர்மதத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக அங்கே ஒரு திறவுகோலை தேவனுடைய மனுஷனுக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார் எழுதும்பொழுது கத்தேகிருஷ்ண என்று சொல்லக்கூடிய உபதேச விநாபடை என்று புத்தகம் எழுதியிருக்கிறார் அதிகாரமானது கொடுக்கப்பட்ட பாவ மன்னிப்பின் அதிகாரம் என்று சொன்னவர் எழுதியிருக்கின்றார் இந்த பாவ மன்னிப்பின் அதிகாரத்தை பெற்றது மாத்திரம்தான் பிரமகத்துவ மக்களை கொண்டு போக முடியுமே தவிர அப்படி இல்லாமல் யாருமே கொண்டு போக முடிச்சு எவ்வளவு பண்ணுவார்கள் ஆலோசனை கொடுப்பார்கள் நாங்கள் என்னப்பா பண்றது கடவுள் கைவிட்டு என்ன பண்றது சொல்லிட்டு போயிடுவாங்க எழுப்பப்படவில்லை பர்நேகராஜ்யத்தின் தலைகோனா தருகிறேன் பாதாளத்தின் வாசனை மேற்கொள்வதில்லை பெரிய அதிகாரத்தை பற்றிய ஒரு தலைமையிலோடு நாம் இருக்கின்ற அப்படின்னா திருச்சி உறுப்பினர்களாகி நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்பதை உலகத்தில் சொல்லிக்கொள் யோகான் சூசிசம் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் நாலு அடிவசிக்கின்ற பொழுது அங்கே பேசினாத சொல்லுகின்ற ஒரு காரியத்தை வாசிக்கிறோம் மெய்யாகவே மெய்யாகவே நலன் உங்களுக்கு சொல்லுகிறேன் வாசல் வழியாய் பிரியாமல் நன்றாக புரிந்து வாசல் வழியாக பிரவேசியாதவர்கள் வாசலை திறக்கிற அதிகாரம் பெற்றவர்கள் அந்த சாதி பர்ணாமுராஜ்யத்தின் தரோகாலை உடையவர்கள் தான் வாசலை திறக்க முடியும் அந்த வாசலுக்குள்ளாக பிரதேசிக்கிறவர்கள் வேறு வழியாக வருகிறோம் எல்லாரும் கள்ளனின் கொலைக்காரனாக இருக்கிறான் பிரதேசிக்கிறவனோ ஆடுகளின் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் ஆடுகளின் இய்பனாக இருக்கிறான் வாசலை காக்கிறது நமக்கு திறக்கிறான் அர்லாவது ராஜ்யத்தின் தரகர்களை நான் நமக்கு தருகிறேன் அருமையான தேவைச்சாரமே திருச்சபை விதமான அதிகார பெற்றதாக அடுத்த வாசருக்கு தொடர்ந்து வாசிங்க வாசலை சட்டத்துக்கு செறி கொடுக்கிறது அவன் ஆடுகளை பேச்சொல்லி கூப்பிட்டு அவைகள் வெளியே நடத்திக் கொண்டு போகிறான் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பிற்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது சத்தத்தை அறியாதபடினால் அவைகளை அன்னியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போய் அநேகால் ஓடி போடுற காரணம் அந்நியர்கள் பல ஆடுகளுக்கு மெய்ப்பெறல் கிடையாது வாசல் வழியாக உள்ள பிரசித்தவர்களும் கிடையாது ஆகினாலும் அவர்களை விட்டு மக்கள் எல்லாரும் ஓடி போனார்கள் அப்படி அல்ல நாற்பத்தி ஒரு ஆண்டு காலமாக மக்கள் எல்லாரும் வந்து மெய்ப்பெருப்பின் பெற்று வந்து வாசலை காக்கிற அதிகாரம் வாசலை திறக்கிற அதிகாரம் எடுக்கின்றபடினால் சட்டத்தை ஆடுகள் கமனமாக கேட்டிருக்கின்றபடினாலே அவர்களை பின்பற்றுகிறது என்று மறுசுத்தாவது என்று சொல்லுகின்றபடினால் பிரிச்சதை உருவாகி நாற்பத்தொரு ஆண்டு நிறைவடைந்து இருக்கிறதுக்காக ஆண்டுகளுக்கு உலகத்தோடு கூட ஊழியத்தை செய்து முடித்து விட்டு போய்விடுவார்கள் இந்த சபை அப்படி அல்ல இங்கே கட்டுகிறது எங்கே கட்டப்படுகிறதா பரலோகத்திலே கட்டப்படுவது என்று சொல்லி ஆர்ம லட்சுதி சொல்லுகின்றார் அப்படி யாருமே ஒத்துமூலம் எப்படி இங்க கட்டணும் அங்கே கட்டப்படுது இங்கிருந்து பொய் தான் சேரும் என்று சொல்வார்கள் இல்ல வேதம் சொல்லுகிறது இயேசு வாசிக்கலாம் மத்திய பதினாறு மறுபடியும் வாசிப்போம் பரலோகராஜ்யத்தின் தரவுகொரு நான் எனக்கு தருவேன் பூலோகத்தினு கட்டுகிறது எதுவோ அது பர்லோகத்திலும் கட்டண கட்டப்பட்டிருக்கும் கட்டமைப்பது எதுவோ அது பர்லோகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கும் என்று இரவு நான் சொல்லுகின்ற பெரிய சட்டத்தை அதிகாரத்தை கொடுக்கின்ற ஆலேனியா பரலோக ராஜ்யத்தினுடைய தரவுகோள் நான் கொடுக்கிறேன் பூலோகத்தில் கட்டுகிறது பர்லோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் கட்ட ஒழு சபவ சேர்ந்து கட்டப்பட்ட ஒரு ஆலை இந்த பூலோகத்தில் கட்டமைத்து வழியே தள்ளிவிட்டால் அது பர்லகத்திலிருந்து கட்டவிழ்கப்பட்டு விடும் என்று சிறிய சிநாதன் சொல்லுகின்றார் பெரிய அதிகாரம் பெற்ற ஒரு தலைமையை கற்று நமக்கு தந்திருக்கிறபடிதான் மிக கவனமாக இருந்து களம் வண்டி அவருடைய வார்த்தைகளுக்கு கவலையின் சட்டத்துக்கு செவிக் கொடுத்து திருச்சபையாக தொடர்ந்து வாழ்ந்து திருச்சபை கிடைக்கக்கூடிய மேன்மைகளை நிறைவாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று உலகத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறது திருச்சபைக்குள்ளே அணிய ஒரு சில நிலையமாக சபையொட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அவள் மிகவும் பரிதமித்த நிலையில் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மறுபடி அவர்கள் சபைக்குள் வர வேண்டும் என்று நான் விரும்பி இருக்கின்ற அருமையான தேமேகத்தில் கட்டப்படுகின்ற ஒரு சபை எல்லாரும் கட்டி வைத்து போய்விடுகின்றது ஒரு ஊழியக்காரோட பிரசங்கப்படினார் அவர் ஒரு சபைக்கு போயின் போதெல்லாம் பெரிய வரவேற்று கன்வென்ஷன் நடத்த வைத்து காத்திருப்போடு நடத்த வைத்து நல்ல காணிக்கையாக கொடுத்து அனுப்பிட்டு இருப்பார் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு சரி, இவர் பழைய ஊழியர்கள் தங்கிட்டு வேற ஒரு ஊழியர் நடந்த ஊழியம் கொஞ்சம் உடம்பும் சரியில்லை பலவீனமாயிட்டு கூட சேர்ந்த மக்களும் போயிட்டாங்க அதனால ஊழியத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்கன்னா ஜெ பண்ணிட்டு இருக்கிற ஒழுங்கா இன்னும் அங்க ஆலயத்துக்குள்ள சப்பைகள் அந்த ஒரு விசேஷம் தெரியுமா வெள்ள பண்டிங்க ரொம்ப விசேஷமாகும் அது ரொம்ப இலை கொடுத்து வாங்குறாங்க எல்லாரும் பத்து பண்டி வாங்கி விட்டு விட்டு இருக்கிற நல்ல வருமானம் உண்டு லாபம் கிடைச்ச ஊழியத்தை பயன்படுத்திக் கொள்ளலாமே நடந்த சம்பவத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா இன்றைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லாமல் போய்விடுகிறார்கள் ஊழியர்கள் போய்விடுகின்றது இது அப்படிப்பட்ட ஊழியத்தை உருவாக்குவதற்கு அவனுடன் அதிகாரம் கொடுக்கவில்லை புலகத்தில் இதை கட்டுகிறாயோ அது பரலகத்திலும் கட்டப்பட்டிருக்க உலகத்திலே கட்டமைக்கிறாய் என்று பிரலோகத்தினரும் கட்டமைக்கப்பட்டிருக்கும் என்று இறைசி கொடுத்த அதிகாரம் அந்த அதிகாரத்தின்படி சபை எழுந்திக் கொண்டிருக்கிறது எல்லா சபைகளை போல அல்ல என்பதை சொல்லிக் கொள்ளுங்கள் அவைகள் சபைகள் அது கூட்டங்கள் ஜப கூட்டங்கள் மிஷினரி கூட்டங்கள் கோடுகைகள் என்னென்ன மிஷினரி சாதனங்களை சொல்ல இது ஒரு சபையை கட்டுவதற்கு ஆளை நினைத்திருக்கிறார் இந்த கலிம்பீரின் சபையை கட்டுவே பாதாளத்தின் வாசலதி மேற்கொள்வதில்லை அவர்ந்த ஒரு இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதற்காகவே ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நந்தி செலுத்த கடமை பண்ணிருக்கிறோம் எபிரேற்பம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நாலு மணி பொழுது இங்கே ஆவியாவில் வெளியில் இருக்கிறதை வாசிக்கலாம் பேரல் இருக்கிற முதல் பேரா சர்வசங்கமாக சபை நடத்திருக்கும் யாவருக்கு நியாயாதிபதியாக தேர்வு உடற்படிக்கின் மத்தியும் ரத்தம் பேசுகிறதை பேசுகிறேன் ரத்தம் பேசினதை பார்க்கும் நன்மையான பேசுகிற ரத்தமாக தெளிக்கப்படும் ரத்தி வந்து சோர்ந்தீர்கள் இருபத்தி மூன்றாவது சுனத்தவாசிகளால் பேரழுவ முதல் பேரா சர்வசங்கமாக சபை நடத்தி வந்து சேர்ந்தீர்கள் இங்கே சபையில பேரெழுதியிருப்பாங்க அதுல முதல் பேர் ஒரு ஆளுக்கு வருதுன்னா அவர் ஊர்ல பெரிய பணக்காரா இருப்பார் அதிகமான காணிக்க கொடுக்கிறார்கள் அதிகமான சண்டை கணம் எடுக்கக்கூடிய பெயர்கள் முதல்ல எழுதப்படும் அதோட ஒரு பெரிய பணக்காரர் இருந்துட்டு அவன் பேர் அடுத்தாலும் முதல்ல போயிடும் அதுக்கப்புறம் போட்டியெல்லாம் வரும் இப்படித்தான் இந்த உலகத்தில் எழுதப்படும் என்று சரி பர்லோகத்தில் எழுதப்படுவதில்லை இங்கே நாம் வாசித்தது பர்லோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரணி சர்வசங்கம் வாங்கி சபை நடத்தி வந்து சோர்ந்தீர்கள் பிரியமான தேவ ஜனதி நம்முடைய பேரிழலாம் பரலகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக ரொம்ப சந்தோஷப்பட என்று சொல்லி அவர் கல்யாணக்காரர்கள பேரழிவாட்டி போட சண்டை போடுறாங்க எப்படி பேரெல்லாம் ஊர்ல எல்லாத்தையும் சண்டை போடணும் எங்கே இருக்கு தெரியுமா பேரழிவு இருக்கின்றது ஒரு தடவை சீசனில் யாரும் எழுபது பேரை ரெண்டு ரெண்டு பேராக முடித்து அனுப்பின பொழுது அவள் யாரும் இயேசு நாமத்தினால பெய்களை தடுக்கின பொழுது ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வரும்போது கோடி கோடி பேசிட்டு வர்றாங்க இயசுனாடி பேரச்சோம்னா நமக்கு இப்ப சாசெல்லாம் கிளப்பிடுவது தானே அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப மதிப்பெடுக்கும் அப்படி சமுதாயத்தில் எல்லாரும் மதிக்கிறார்கள் வணங்குகிறார்கள் காணிக்கை கொடுக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்து கொண்டிருந்தார்கள் இதை ஆவிலே ஆண்டுகள் அறிந்து கொண்டிருந்தார் இப்ப வந்தவருமே ஆண்டு வருஷ நான் பேச ஆசிரியர்கள் உங்களுக்கு சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பர்லகத்திற்கறதுக்காக சந்தோஷப்படுங்கள் அலலியா புதிய பாவியில் அவருடைய பேரெல்லாம் எங்கே பண்றது தெரியுமா பர்லோகத்தில் அது எப்போ எழுதப்பட்டிருக்கும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு குழந்தை பதிவு செய்கின்ற அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு விடுகின்றனர் ரேஷன் கார்டு எடுத்துக் கொள்ளலாம் ஓட் லிஸ்டில் வருகின்றது நாட்டை ஆளக்கூடிய மன்னனாக கூட அவர் வரலாம் அதுக்கு உரிமை பெற்றவனாக ஆகிவிடுகின்றான் அதுபோல பரலோகத்தில் ஒருவரே பெயர் வேண்டுமானால் அவன் ஆதாமடி பிள்ளையாக பிறந்திருக்கிறத மறுபடியும் இயேசுநாதனுடைய பிள்ளையாக பிறக்கின்ற பொழுது அந்த பெயர் பதவி செய்யப்படுகிறது செல்லும் அதிகாரம் செய்யலாம் ஒருவன் மறுபடியும் பரவாமட்டான் தேவடி ராஜேந்திரன் காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகும் நமக்கு தேவனி ராஜேந்திரன் பெயர் என்னை பதிவு செய்யப்படமாட்டாது தேவையாத்திற்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது என்று சொல்லிய சுனாதர் சொல்கின்றார் அது எப்படி முடியும் என்று சொல்லியார் பெரியவர் கேட்கிறார் அதற்கு மிக தினமும் ஒரு மனுஷன் முதன்மையில் அவர்களுக்கு எப்படி பரப்ப அவன் தன் தாயங்கற்பத்தில் நின்றால் பிரதிசித்து பறக்க முடியுமா என்று கேட்டான் வளர்த்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டால் ஞானம் எடுப்பதும் பரிசு தாழ் பெறுவது எதற்கு தெரியுமா மரஜென்மம் அடைவதற்காக மரஜென்மம் முழுக்க முழுக்கி விடுவதில்லை மரஜன்மம் உண்டாக வேண்டும் அனைவரும் முழுக்கிவிட்டார் எப்படியும் போசுநாதர் ஏற்றுக்கொண்டே நுங்கிட்டு போ எப்படியும் போ என்று சொல்லி முக்கிவிடுகிறார்கள் அதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள் வேதம் சொல்கிறது மரஜன்மம் அடைய வேண்டும் வளர்த்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டால் தீவிர பிரவேசிக்க மாட்டா என்று மெய்யாகவே மெய்யாகவே எனக்கு சொல்லுகிறேன் சத்தியமாக சத்தியமாக எனக்கு சொல்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆம் பெரியமானவர்களே மறுபடியும் ஒரு அவருடைய பேர் என்று பரலகத்தில் பதிவு செய்யப்படுகின்றது இந்த பூலகத்தில் என்னை கட்டுகிறீங்களோ அது பரலகத்திலே கட்டப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட நிலையிலே சபையை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் திருச்சியின் தலைமை அப்படி அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள் யார் சொன்னாலும் அக்வேதேசத்தை மாற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் நேற்று உரைக்கும் நகையெல்லாம் கணக்கு ஞானம் கொடுத்தனால் இன்னைக்கு ஆரம்பித்து விட்டால் எங்கேயும் போகட்டும் இங்கே வரட்டும் என்று சொல்லி எல்லா கூட்டத்தினுடைய ஆள் போகுது இங்கே வரட்டும் என்று சொல்லி பரலோகத்தில் போக வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் போய்விட்டது என்பது அறிவித்துக் கொண்டு இங்கே கட்டப்படுகிறது எங்கே கட்டப்படுகும் பரலோகத்தில் கட்டப்படுகிறது அதனால் அருமையாவுடன் நம்முடைய பெயர்கள் எல்லாம் எழுதி நம்மை பர்லோகராஜத்துக்கு அவகாசியாக இந்த திருச்சலை மாற்றியிருக்கிற என்பதை உணர்ந்து அந்த சந்தோஷம் உள்ளங்களை எப்படி நிரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்ற பேரழிவு முதற் பேரன்பி சர்வசங்கம் ஆகிய சபை நடத்துக்கொண்டு சேர்ந்தீர்கள் எல்லா சபையிலும் சாதிகள் இருக்குது சாதி சங்கங்களும் இருக்கின்றது புதிய சிலுவையில் என்னென்ன தெரியுமா இதெல்லாம் ஒரே ஜாதியாக பரிசுத்த ஜாதியாக எல்லா ஜியவனுடைய பிள்ளைகளாக பொருளோகத்திலும் பேரழிந்திருக்கிற முதல் பேராண்டு சர்வ சங்க சங்கமாகிய சபையிடத்திற்கு சாப்பாடு இயேசு நாளருக்கு சாப்பாட்டுக்காக ஜெயப்பட்டு சொல்லவில்லை அதுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார் உடைக்காக உணவுக்காக கவலைப்படாதீர்கள் அகாய்த்து பறவைகளை கவனித்து பாருங்கள் விதைக்கிறதும் இல்லை இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளுக்கு பிழைப்படக்கூடிய பறவை விதா உங்களுக்கும் பிழைப்பட்டு சொல்லியிருக்கின்ற பொழுது சாப்பாட்டுக்காக ஜெவப்பட்டு சொல்லித் தரவில்லை ஆன்மீக ஆகாரத்திற்காக இந்த சமபிரகாரமான ஆகாரம் நித்தியாவைப்படுகிறது அந்தந்த தேவையா இருக்கிறது அவை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான தராது போனால் வளர்ச்சியடைய முடியாது ஆகினால் அதற்காக தினமடம் என்பது கற்றுக் இவர்களை மாற்றி விளக்கம் கொடுத்து விட்டார்கள் ஒருவர் தம்பி அது ஏன் சொல்ல மாட்டாங்க தெரியுமா இவங்க ஒரே தலைப்பினுடைய பிள்ளைகள் இல்லை எல்லாருமே சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க என்று சொல்லி இருக்கிறார் ஆகினால் அருமையான நம்ம எப்படி இல்லாதபடிக்கும் பருமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று சொல்லி ஜபம் பண்ண வேண்டும் அங்கே ஒரே பிதாவானவர் இருக்கிறார் ஆகினால் அப்படிப்பட்ட பிதாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினா நமக்குள்ள எந்த வேற்றுமை நிழல்களை வந்து ஞானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது அவருடைய கிரேக்கன் என்றும் இல்லை மூதன் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை சுயாதன் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை எல்லாரும் கிறிஸ்துக்குள் ஒன்றாக இருக்கிறார்கள் புதிய செலவை பார்த்து இன்றைக்கு அரசியல்வாதிகள் கூட ஆச்சரியப்படுவார்கள் நாம் எல்லாரும் தான் பேசுவோம் ஜாதி ரெண்டு வழிய என்று சரி பாட்டு பாடுவது யார் பாடெல்லாம் சொல்லுவோம் மீத்தவரை நாம் செயல்முறையில் காட்டுவதில்லை இந்த புதிய அப்படி செய்து காட்டுகிறார்கள் அருமையான தேவ ஜனமையை நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது நாம் எல்லாரும் பெயர்கள் ஜீவ புஸ்து பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றால் பரலோகத்தில் இருக்கிற சபையோடு சேர்த்து கட்டப்பட்டிருக்கின்றபடினால் அந்த உணர்வுகள் நமக்கு வந்திருக்கின்றது யாவருக்கும் அது இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் காண்கிறோம் ஏன் தெரியுமா ஏன் மற்றவர்காகியை விட முடியல குளத்து விட முடியும் இல்லை அந்த ஞானத்துல இவர்கள் மறிக்கவில்லை ஞானுஷான என்ன நடக்க தெரியுமா பாவத்துக்கு மறிக்கணும் அப்புறம் திரும்ப வெளியே வரணுமா இப்ப பாருங்க ஒரு ஆடு கிடையாது ஆடா இருந்தாலும் உங்க மேல சாடி ஓடிய போயிரும் அது நிச்சயமாக வழி தளங்க முடியாம ஓடி போய் உரிக்கிறதுக்கு அனுமதிக்கவே செய்யாது அந்த களத்த கொண்டு விட்டோம் சொல்ல பேச முடியும் தோழ வீழ்ச்சி எடுத்துக்கிடலாம் அந்த ஞானுத்துல என்ன நடக்கிறது தெரியுமா அந்த பழைய மனுஷன் செக்தி போய்விடுகின்றன ஆகினாலும் ஜாதி வேண்டாம் நிறம் வேண்டாம் தோல் வேண்டாம் நான் ஏசி நாளில் என்கிற உணர்வு நமக்கு வந்துவிடுகின்றது அதை திருச்சபை செய்கிறது என்பதை உருவாக்கி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஆகினால் இனி பூரகத்தில் கட்டுகின்றதோ அது பர்லகத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம் பர்லகத்தில் கட்டப்பட்டிருக்கிற சபை தான் இருந்து இறங்கி வரப்போகின்றது உணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனுவாட்டிய போது ஆயுத்தமாக்கப்பட்டிருந்தது பரிசுத்த நகரமாகி புதியரசலும் இறங்கி வர கண்டோனா எழுதியிருக்கின்றது போல அந்த நகரத்தை கட்டுவதற்காக ஒரு தலைமையாளர் தெரிந்தெடுத்தார் என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் இங்கே வெளிப்படுத்தலாகவும் வாசிக்கலாம் தீட்டுள்ளதும் அருவறுப்பும் பொய்யே நடப்பிக்கிறது ஒன்று அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியாருடைய ஜீவபோஷத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் பருவத்தில் யாரு போக தெரியுமா ஜீவபோஷத்தில் எழுதப்பட்டவர்கள் மாற்று எப்பொழுதையே அந்த பேரிழைப்படுத கேட்டால் யாரும் ஜெலித்தரமாட்டார்கள் அதை ஏசி ஏற்றுக்கொண்டு உடனே எழுதிருவார்கள் எனக்கு நாங்கள் அப்படி கிடையாது மறுபடியும் பரந்த பிறகு பழைய மனுஷனுக்கு மறிந்து அடக்கம் என்ன பண்ண முறை புதிய மனுஷனாக பிறந்தபொழுது பேரிழப்படுகின்றது பிரவேசிப்ப ஒருவரும் பிரவேசிக்கிறார் மூணாம் வெளிப்படத்தின் இருபதாம் அதிகாரம் பல இந்த ஆதிவாசன சமுத்திரமும் ஒப்புவித்தது வெளிப்படுத்த இருபதாம் காலம் பதினைந்தாம் எழுதப்பட்டவனாக ஜீவபுஸ்தான் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ கடலிலே அவன் அக்கிழை கடலிலே என்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்ற அதில் படித்தவனாக பட்டதாரியாக பணக்காரனாக ஏழையாக இருந்தான் குறியானோராக இருந்தான் கோயிலுக்குட்டியாக இருந்தான் யாராக இருந்தாலும் ஜீவபோஷத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவனது அக்கீளி கடலிலே தள்ளப்பட்ட தேபனமே நம்முடைய பேர ஜி குஸ்டில் எழுதப்பட்டிருக்கிறது சந்தோஷப்படுவோமாக நம்மை தமிழோகத்தில் முதல் பேராண்டு சர்வசங்கமாக சபையோடு சேர்த்திருக்கிறபடி நாலு ஆண்டு ஒரு சேத்திருப்பமாக அதற்காக எழுப்பப்பட்ட தலைமைக்காக கத்திர சுத்திருப்பமாக அலையா அலையா பெரியமானவர்களே துறை சபை இதை உருவாக்கியிருக்கிறார் என்பதை நிற மக்கள் உணர்ந்து திருச்சபையை மக்களுக்கு சொல்வதற்கு தைரியம் உள்ளதாக மாற வேண்டும் என்று ஆல்கிறார் கேட்டுட்டு வெளியே போய் சொல்வாங்க அவங்க சொல்லவே பருவத்துக்கு போகாமச்சு வெளிய போய் பரியாசம் எண்ணிக்கொண்டு போர்கள் எல்லாரும் காணுகின்றோம் வேதம் அப்படி செல்லுகின்றது மற்றவர்களைப் போல கூடி ஆராதிக்கின்ற ஒரு கூட்டம் இது தேவனுடைய மனிதன் மூலமாக கட்டப்பட்ட ஒரு திருச்செவியாக இருக்கிறபடி இந்த ஒழுங்கள் நமக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஒன்று திமுத்தி மூணாம் அதிகாரம் பதினைந்தாம் திசாத்திர திமுக எழுதுகின்ற பொழுது இதனால் திருச்சரையினுடைய ஒழுங்குகளை கொடுத்தவருக்கு எழுதுவதை இங்கு காணலாம் பாமதிப்பே நாயில் தேர்தலுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வழியை நீ அறியும்படி இவைகளே உனக்கு எழுதுகிறேன் அந்த வீடு ஜீவனு ஏனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூடும் ஆதாரமாக இருக்கிறது அலோ தேவனுடைய வீடு எப்படி இருக்குமா சத்தியத்திற்கு தோடும் ஆதாரமாக இருக்கும் அதே ஜீவனுடைய சபையாக சத்தியத்திற்கு தூடு ஆதாரமாக இருக்கிறது சாத்தா என்ன செய்வாரோ சத்தியத்தை தரையிலே தழிலும் எல்லா பிரசீகமாக சத்தியத்தை விட்டுவிட்டவர் ஏதோ இயேசுடன் அவர்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் அற்புதம் நடப்பித்து ஆசீர்வாதம் வேண்டும் நமக்கு அந்த ஆசிர்வாதத்தில் பங்கு வேண்டும் என்றுதான் உங்களின் செய்கின்றார்கள் தவிர சத்தியத்தை பிரசங்கித்து சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற உணர்வு நியே இல்லை என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் ஹலோ திருச்சபையின் தலைமை போசல் ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே கைகொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள் ஊழியர் மாநாட்டில் எங்களை கற்றுத்தடுகின்ற உபதேசம் என்ன தெரியுமா வேத புத்தகத்தை அப்படியே நாம் கை வேண்டும் அப்படியே கை கொண்டு மக்களுக்கு நடத்த வேண்டும் அவர்கள் மாற்றம் தான் பரலகம் சொல்வார்கள் என்று சொல்லி கற்றுத்தருகிறார்கள் ஆகையான திமுக சொல்லும்போது தேவனுடைய வீடு சொன்னால் எப்படி இருக்கும் தெரியுமா ஜீவன் தேவனுடைய சபையால் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிற சத்தியம் இழந்து மிகாதபடி சத்தியத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு இடமாக அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றால் வீட்டுக்குள்ளே வெளியில மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடாத ஏராளமான சத்தியம் நமக்கு சத்தியத்தை கைகொள்ளும்படியான பழக்கிடைத்திருக்கிறது சத்தியத்தை பிறருக்கு சரியான சொல்லபடியான கிருமை கிடைத்திருப்பதற்கு காரணம் என்று தெரியுமா நம்ம எல்லாரும் தீவன் உள்ள சபையாக இருக்கின்றோம் அமீதமான தீமுத்தை பதினொன்றாம் அதிகாரம் ஐந்து மாறு வசனத்தை வாசிக்கின்ற பொழுது பல சின்ன சின்ன காரியத்தை கூட மக்கள் கடைபிடிக்கிறது காரணம் மக்கள் விரும்பாத நம்ம சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர்கள் எண்ணுகிறார்கள் நமக்கு இந்த கட்டிடம் திருமா தேவன் விரும்பாத பதினொன்றாம் ஐந்து மாறு வசனம் என்று எண்ணுகிறேன் ஒரு விஷயம் ஸ்திரீகளும் மயிலை பின்னி முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் ஒன்று மருந்தியர் பதினொன்னி ஆறு ஐந்து ஆறு வசனம் ஜபம் தீர்க்க தரிசனம் சொன்னது மூடி கொள்ளாதிக்கிற எந்த ஸ்திரியும் தன் தலையை கணிமப்படுத்துகிறாள் அது அவளுக்கு தலை சுரக்கப்பட்டது போல இருக்குமே சிறியாக முக்காடிட்டுக் கொள்ளாவிட்டால் தலைமையிலையும் கத்தரித்து போட கடவுள் சிறைக்கப்படுகிறோம் வெள்க மாதிரி முக்காடி கடவுள் என்று சொல்லுவதான் சொல்லுகின்றது இன்றைக்கு பாருங்க டிவியிலாம் பெரிய கூட்டத்தெல்லாம் கன்வென்ஷன் யாரும் முக்காடு போட மாட்டாங்க ஆரையும் திரும்ப போடுவது கிடையாது அதெல்லாம் பழைய பாரம்பரிய லேட்டஸ்ட் மாடல் அவசியம் இல்லை மக்களிடம் சொல்ல அப்போ எழுதியிருக்கின்றார் சத்தியத்திற்கு தூணும் கடவுளை சொல்லி இருக்கிற எழுதியிருக்கிறபடி நாள் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம் வெளியில் அவர்களால் விட்டுவிட்டு வந்துவிட்டார்கள் ஆகினால் அருமையான இது ஜீவன் உள்ள தேவையுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆலேரமாக இருக்குது என்பதை சொல்லிக் கொள்கின்றோம் அப்படிப்பட்ட திருச்சேவைக்குள்ளே வந்திருக்கிறதற்காகவே ஆண்டுகளுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் ஹலோ ஹலோ மீதமான சக்தியின் நிறைந்த சபை இலைகளைக் கொண்டு சேர்த்திறப்ப நன்றி செலுத்துகிறோம் என்று இளமக்கள் எப்பொழுது நன்றி செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்ற யாத்திராகமுத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரையிலும் சிலத்திலே இதெல்லாம் யோசனை இடத்திலே ஆண்டோர் முதல் முதலாவது பேசும்பொழுது அவன் ஆடுகளை வனாந்திரத்தில் திருமணத்தில் ஓட்டி தேவ பர்வமாக தூதனானவர் ஒரு முச்சடி நடுவில் இருந்து உண்டான அக்கினை ஜோலிகளில் நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது உற்று பார்த்தான் முச்சடி அக்கின் ஜோடிக்கு இருந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது அப்பொழுது முச்சடி வெந்து போகாது என்ன கிட்டே போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அவர் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கட்டம் கண்டார் முட்சி நடைபெறு தேவனவனை நோக்கி என்று கூப்பிட்டார் அவர் இங்கே கெட்டி சேராயாக இருக்கிற பாதரட்சி போடு கால்களில் இருக்கிற பாதரட்சி காட்டி போடு நிற்கிற இடம் பரிசுத்தூமி என்றார் நிற்கிற இடம் பரிசுத்தூமி என்ற ஆரம்பிகள் ஆடுமைத்துக் கொண்டிருந்த மோசை இடத்திலே மனாந்தரமான நடத்திலே தேவன் பிரசதமாகிவிட்டவன் என்னோட பரிசுத்த பூமி இந்து மக்களவை செய்யவில்லை காரணமாக தேவன் பிரசதமாகவும் இல்லை அது காட்டுவதற்கு வரம்பும் என்று சின்ன மனிதர்கள் யோசுவாவின் முசத்தை வாசிக்கின்ற பொழுது ஐந்தாம் காலம் பதினைந்தாவது யோசுவாவிடத்தில் கொண்ட விதமாக முகமுகமாக பேசுகிற ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம் நீங்க இருக்கிற மறுசுத்தமானது என்று சொல்லி பேசியிருந்தார் அப்படி அவன் பாதராட்சி காட்டி போட்டுவிட்டு அன்றைடத்தில் பேசுகிறார் வீடு பார்க்கிறவர்கள் யாரும் ஆச்சரியப்படுகின்றார்கள் ஒரு முஸ்லீம்கள் கன்வெட்டான ஒரு ஊழியக்காரர் பல ஆண்டுகளுக்கு முன்னார் பள்ளியூரில் ஆராதனைக்கு ஒரு நாள் வந்திருந்தார் வெளியே தண்ணியை தொட்டி வைத்திருக்கும் எல்லாரும் கால்களை கழிவிட்டு ஆராதனைக்கு வருவது வழக்கம் அவர் என்ன ஆச்சரியமா இருந்தா இஸ்லாமியர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறபடி நான் காலை கழுவி சுத்தமாக வரது நல்லது பழைய பாட்டிலையும் அவிதமாக ஆசாரீர்கள் காலையெல்லாம் கழிவு கொண்டுதான் ஆசிரியப்பு கூட எழுதியிருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு ஆராவினை முடிந்த பிறகு இரண்டு நாள் இடத்தில் தங்கியிருந்தார் ஒவ்வொரு காரியங்களை கவனிக்கிறேன் எல்லாமே வேத வாக்கியத்தின்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள் தேவனுடைய வீட்டில் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை நான் உனக்கு அந்த வீடு ஜீவனுள்ள தேவட சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது ஹாலே லியா பிரியமான தேவஜானமே இந்த வேலையில் பார்க்க முடியும் சத்தியமெல்லாம் நேரப்பட்டு விட்டது அசிவாரங்களில் மூலமாக்கப்படுகிற கீதிமான் என்ன சீரவன் என்று எழுதியிருக்கின்றது போல எல்லாம் அழிக்கப்பட்டு போகின்ற காலத்துடன் நாம் வந்திருக்கிறோம் ஆகினால் இறைவன் தம்பி சபை எழுப்பியிருக்கிறார் சத்திய திருமண மக்களை நடத்துவதற்காக பரலோகத்தினுடைய பெயரில் எழுதப்பட்ட நம்மை பரலோகத்தில் சேர்த்து திருச்செமியாக கட்டுவதற்காக இப்படிப்பட்ட ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறோம் அறிந்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துவோமாக அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் இரண்டாவது வாசிக்கின்ற பொழுது சபையிலுடைய ஒரு பெரிய மேன்மின்ன தெளிமா கடவுளை காடுகின்ற ஒரு இடம் என்று சொல்லி தான் சொல்கிறார் பார்க்க ஆசையா இருந்து வல்லமையும் கண்டேன் என்று சொல்லி அரசனாகிய தமிழ்ந்து சொல்வேன் அரண்மனின் எல்லா சொகுசு வாழ்க்கையும் உண்டு எல்லா உல்லாசம் உண்டு எல்லா ஆராதனைகளும் அரசாங்களை கொண்டு வந்து வீட்டிலே ஆராதனை செப்பம் எல்லாம் நடத்திக் ஒரு லாரம் பெண்காசு மாஸ்டர் வீட்டில் கொண்டு போய் ஜெவம் பண்ணிட்டாலே போதும் இந்த லாரம் கோயிலில் போட்டு போனான்னு பரவாயில்ல நீங்கள் அதையே போதும் என்று சொல்லி ஆரம்பித்து விட்டார்கள் ஏன் செல்ல வேண்டும் இப்படியே பரிசுத்தலத்திலுமே பார்க்க ஆசையா இருந்து மகிமையும் கண்டேன் ஹலே பிரியபார தேவனை காடுகின்ற இடம் தேவனுடைய சபை என்று சொல்லுகிறத சொல்லுகிறது யாரை பார்க்க போனீர்கள் என்று அனுபவ ஆலயத்துக்கு செல்வது தெரியுமா தேவனை பார்ப்பதற்காக தேவ பிரசனத்தை உணர்வதற்காக மற்ற மதத்தினர்கள் பொதுவாக கல்லையும் பண்டையும் தான் கொண்டு கடவுளை என்று அவன் நம்பிவிட்டபடியினாலே அந்த கடவுளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கோயிலுக்கு செல்கின்றான் அந்த நடைகள் எல்லாம் மூடி இருக்கும் சாமியை குளிப்பாட்டி வேற்றைப் பட்டு வைத்து செயலெல்லாம் கட்டி அலங்கரிச்சு முடிச்சல அடி அடிச்சு சாஷாங்கமாக சாமி தரிசனம் முடிந்தது என்று செல்லுகிறார் கடவுளை தரிசிப்பதற்காக போகிறார்கள் கிருசியில் ஆலயத்துக்கு ஏன் செல்கிறார்கள் தெரியுமா அவங்களுக்கே தெரியாது வீட்டில இருந்தா ரொம்ப போர் அடிக்காதனால கொஞ்சம் போட்டு வந்தா டைம் பாஸ் ஆயிருக்கும் உங்கள மாதிரி ஆட்களும் பார்த்துட்டு போலாம் இல்லையா இப்படித்தான் அநேகர் போகிறாள் தவிர சிலர் மாற்றிருந்தால் உணர்வோடு உடன சொல்கிறார்கள் உணர்வு என்றாலும் தேவன் பிரசன்னமாகாத இடத்தில் அவரை பார்க்கவே முடியாது இப்படியே பார்க்க ஆசையா இருந்து அலாலியா தேவனுக்கு ஆரோக்கிய செய்கிற எப்படி இருக்கணும் தெரியுமா பரிசுத்தலம் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த சபையை கட்டுவதற்காக ஒரு தலைமை கத்தனியிருக்கிறார் அலலியா அலலியா புரியுமா தேவையே அப்படிப்பட்ட ஒரு மருசுத்த சாட்சிகள் தெரியுமா இங்கு வரும்போது பார்க்க வேண்டும் கடவுளத்தை உணர வேண்டும் தேவையுடைய பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மான்சிகோடு கூட கடந்து வருகின்ற மக்கள் இப்பொழுதும் அதை அடைந்து பெற்று கடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் மீதவாய் கட்டரஞ்சனங்களாகி நாம் எல்லாரும் தேவனுடைய சபையை தேவனுடைய பரிசுத்த வரோதத்தை தேவன் பிரசுரமாக மீதமாக மதித்து இந்த பிரசுத்த செலமாகவே எண்ணிடம் கடந்து வருமானால் நாம் அந்த பிரசதத்தை காண முடியும் ஆலோனையா ஆலோனையா இங்கே ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏனாந்த செலுத்த வாசிக்கின்ற பொழுது தேவனுடைய பரிசனத்தை காண்கின்ற மக்கள் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி அடைய ஆரம்பித்தது எவ்வளவு கவலைகள் எவ்வளவு கண்ணீர்கள் எவ்வளவு அர்த்தத்தோடு கூட கடந்து வந்தாலும் தேவனுடைய மகிமையை காணுகின்ற பொழுது தேவனுடைய வல்லமை பெற்றுக் கொள்கின்ற பொழுது தேவனுடைய அன்பு உள்ளத்தில் அதிகமாக ஊற்றப்படுகின்ற பொழுது அந்த உள்ளங்கள் மகிழ்ச்சி நாளை போன்று ஆரம்பித்து விடுகின்றது அதற்காக நம்மை பரிசுத்தலுக்கு கொண்டு வருகிறாரா வாசிக்கலாம் நாயும் பரிசுத்த பருத்து கொண்டு வந்து மகளை கொண்டுகிற கவலைப்பட்ட மக்களை மகளை செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவனோடு கூட மகிழ்ந்து கழிவு வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்று பரிசுத்தாதி அனுமதி சொல்லுகிறார் மற்ற இடங்களிலே ஆராதனை தெரியுமா அழுதுகொண்டே ஆராதிப்பார்கள் அழுது அழுது படி பாவத்தை நினைத்து நினைத்து அழுது பூக்க சிந்தி வைத்து போகிறதே தவிர மகிழ்ந்து கலைகோழ்கின்ற ஆராதனை வழியே கிடையாது என்பதை சொல்லிக் கொண்டோம் ஏன் தெரியுமா எளிமையா மூணாவது ஆறுமையா தீர்க்க தரிசி விதமாக சொல்லியிருக்க வாசிக்கலாம் இஸ்ரேமேல் புத்திரங்களுடைய வழியை மாறுபாடு ஆக்கி தமிழக ஏதனையும் கற்பனை நடந்தது விண்ணப்பம் செய்யும் சம் உந்த சங்களப்பட்டரிசன வெளியுள்ள நிறைவே அ விண்ணப்படிய சத்தம் உந்த சே கேட்கப்படும் என்று சொல்லிருக்கின்றது நடக்கின்றது நம்ம சபைக்கு பரிசுத்தலத்துக்கு எதற்கு அழைத்து வருவதற்கு தெரியுமா நான் இவருடைய பரிசுத்தருவத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்து என்னுடைய கிரம வீட்டில் எகளை பண்ணுவேனால அருமையான தேவ ஜனமே நமக்கு இந்த சபையை கட்டித் தந்தது இந்த ஆராதனை ஒழுங்கைகளை தெளிவான அறுத்தப்படுத்துவதற்காக அல்ல துக்கப்படுத்துவதற்காக நம்ம எவரும் மகிழ்ந்து கழிகோற வேண்டும் என்பதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறபடி நாள் ஆராதனைக்கு வருகின்ற ஒவ்வொருவரும் எனவினுடைய பிரசதத்தை உணர்ந்து கழிகோர்ந்து மகிழ வேண்டும் என்று அறிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கருத்து செய்து தீர்த்து படி நாளே நம்முடைய பரவசம் அடைகிறது என்பதை நாமத்திரம் சொல்லிக் கொள்வது இப்படியே பரசுத்தின் உம்மை பார்க்க ஆசையாக நம்முடைய வல்லமை நம்முடைய மகையும் கண்டு இன்று நாம் கண்டு கழிதூர் கொண்டபடினால் அன்றவருக்கு நாம் அதிகமாக நன்றி சிரித்துகள் ஆசைப்படுவோமாக ஆராதரிக்கு வந்துவிட்டு தேகின்ற மக்களத்திலே மற்றொரு கேட்பால் உங்களுக்கு ஆலயத்தில் என்ன கிடைத்தது என்று சொன்னால் நாம் தேவனை பார்த்தோம் தேவனை பிரசாரத்தை கண்டு கழிதூர்ந்தோம் என்று சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு ஆலயத்திற்குள்ள ஆசைப்படுகின்ற கடவுளை காண்கின்ற மக்களுக்கு எல்லாமே கிடைக்கும் என்று சொல்லிதான் அறிந்திருக்கின்றான் அப்படிப்பட்ட நெய் ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுச் செல்ல வேண்டும் என்று அவை என்ன பெற விரும்புகின்றார் என் அடிக்கடி ஒரு உதாரணம் சொன்னதார்கள் சம்பவம் ஒரு இடையே ஒரு பந்திர சபை இருக்கிறது அதற்கு பக்கத்திலே ஒரு தாசில்தாருடைய வீடு வந்து இருக்கிறது சாதத்தை ஆராய்ச்சி சம்பந்தமாக ஒரு நோட்டீஸ் வந்து ஒரு பிரிமியை அழைப்பதற்காக வீடு அதை கொண்டு போய் அடுத்து விசாரிப்பதற்காக அங்க போயிருந்த பொழுது அந்த தாசில்தாருக்கு நண்பர் ஒருவர் வந்திருந்தார் அவர்களுக்கு ரெண்டு எரிச்சல் பக்கத்தில் ஒரு ஜெயப்போரக்கு எப்படி பார்த்தாலும் சத்தம் போட்டுட்டே இருக்கிறான்னு சொன்னா கொண்டு போல நம்மளுக்கு முந்தைய நாள் புனிதத்தை கந்துட்டு முத்தொண்டெல்லாம் கட்டி போச்சு அப்ப மை கேலாம் கிடையாது அப்படி கட்ட ஒரு காலம் அப்ப நான் அங்க போயிருக்கேன் ஒண்ணு கேட்கறேன் கோபப்பட மாட்டேங்க கோபப்படுத்த முடியா கேட்கறேன்னா கோபம் வராது கோவைப்படுத்த முடியாது கேட்டா கட்டாயம் கோபம் வரதான் செய்யும் சொல்ல அவரு தாசிராறு சேர்த்து விட்டாரு என்ன சொல்லுங்க இல்ல சார் சாப்பி ஆலயத்துல திடீர்னு சட்டம் பண்றீங்களா அது என்னன்னு சொல்லுதான் கேட்கணும் விரும்பினேன் அது இப்படி கேட்டாரு அந்த முற்றவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குதானே அப்படின்னு சொன்னார் சொன்ன இடத்துல நீங்க ஒரு இப்படியாவது கட்சியினுடைய ஆதரவாளரா இருப்பீங்க அந்த கட்சியினுடைய பெருந்தலைவர் வர்றாருன்னு சொல்லிதான் அழைப்பு பெற்று எல்லாரும் கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க தலைவர் நேரம் சின்ன சின்ன தலைவர் பேசிட்டே இருப்பாங்க எல்லாருடைய எண்ணங்களும் இந்த தலைவர் பெரிய தலைவரை காணணி என்று பாத்துட்டே இருப்பாங்க பெரிய தலைவர் மேடைக்கு வந்தவுடனே அண்ணா வாழ்க தலைவர் வாழ்க கலைஞர் வாழ்க்கும் சத்தம் போடுறாங்க என்ன சம்பந்தம் கேட்டாரு நாங்க தேவாலயத்தை கடவுளை பார்ப்பதற்காக செல்ல வேண்டும் திடீரென்று கடவுளுடைய பிரச்சனை இங்க இறந்து ஆரம்பிக்கின்ற பொழுது இட உள்ள மனு தாங்கிக் கொள்ளக்கூடாத மகிழ்ச்சியிலே நாங்க எல்லாரும் என்ன சத்தம் போடுறதுன்னு தெரியுமா அதுலேயே லியா அனுச்சிட்டு சத்தம் போடுறாரு நாங்க போடுறதில்லை உங்களுக்கு வெளியே எப்படி கேட்குதோ தெரியல தேவனுக்கு மகிமை இறங்கிவிட்டதற்காக சத்தமிடுகின்றன தவிர மற்றபடி சத்தமிடுவதில்லை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இட்ரூபாய் கொடுத்த இடத்துல சத்தம் போடு என்று சொன்னாங்க எல்லாரும் அப்படி சத்தம் போடுற ஆட்கள் கிடையாது அவர் சொல்ல சார் அது உண்மைதான் சாதாரண ஆட்களுக்கு சத்தம் போட்டால் கொடுச்சாரு வேலை இல்லை சத்தம் சொல்லலாம் படித்தவர்கள் பட்டதார்கள் பெரியவர் நல்ல வாகனத்தில் வரக்கூடிய பெரிய குடும்பத்தில் பெண்களும் சத்தம் போடுகிறார்களே இது ஒரு ரகசியம் என அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினோம் உண்மையிலே கடவுளங்கை பிரசனமாகிறார் அவர் காணுகின்றபடினாலும் எப்படி மகிழ்ந்து கழி கூறுகிறோம் அந்த சத்தம் தான் கேட்கிறோம் சரி சார் நல்ல விளக்கம் கொடுத்த நிறுத்தி கொண்டார் ஆம் பெரிய மாணவனே இவர் ஆறாவில் பார்க்க வந்திருக்கிறோம் தெரியுமா இவருடைய ஆண்டவரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார் மகி வேண்டும் என்பதற்காக மகிழ்ந்து கழிதூர ஆரம்பித்து மகளை சொன்ன உட்கார்ந்த மகிழ்ச்சியா இருக்கிற இல்லை தேவை பிரசனத்தை காணுகின்ற பொழுது இந்த மகிழ்ச்சி நமக்கு வருகின்றது அரசனுக்கு அந்த உணர்வு வீட்டில் இல்லாத மகிழ்ச்சி அரண்மனையில் இல்லாத ஐஸ்வர்யத்தில் இல்லாத மகிழ்ச்சி தீவிர சமூகத்தில் வருகிறபடி நான் கடத்தோடைய ஆலயத்திற்கு போய் எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் நமக்கு செலவழிலே சேர்வா இருக்குது கஷ்டமா இருக்குது ரிசிகள் கரைச்சல் பண்றாங்களே படமாட்டாங்க போடுறாங்களே எந்த சின்ன சில கஷ்டப்பட்டு சிலருக்காக வருகிறார்கள் அப்படி இல்லாதபடிக்கு எங்க உள்ளமெல்லாம் இறைவனை தேட வேண்டும் என்ற வாஞ்சியாக பெரிய மாணவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சபையை கடத்திருந்தார் மருசுத்தலத்துக்குள் வரும்போதெல்லாம் இறைவனுடைய பிரசனத்தை கண்டு கழிவு செல்ல வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றார் சங்கீதம் நாளில் ஏழாவது வசனத்தினர் வாசிக்கின்ற பொழுது இங்கே அரசாஜி தாவில் செல்கிற மகிழ்ச்சியினுடைய உண்மை அவர் என்னை விட அதிகமான சந்தோஷம் தானியமும் அவர்களுக்கு தானியமும் திராட்சரம் சந்தோஷத்தை பார்க்கலாம் சந்தோஷத்தை என்ன தந்தீர் அதிக சந்தோஷத்தை என் இதயத்திலே தந்தீர் அலேலியா பிரியமானவர்களே அதிகமான சந்தோஷம் தானியமும் திராட்சை உலக செல்வங்கள் பெருகும்போதுதான் சிலருக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது குறையும் போது துக்கமாகவே போகிறார்கள் மாதத்தில் சம்பளம் வாங்கி ஒரு பத்து நாள் தான் சிறைப்பாச்சல் அழிப்பாங்க பத்து நாளும் மகிழ்ச்சியா இருப்பாங்க அதுக்கப்புறம் முகம் தான் வாடிரும் சண்டையும் சச்சரும் தான் வீட்டில் இருக்க அப்படித்தான் எல்லாம் அநேகருடைய நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லாத எப்போதும் மகிழ்ந்து கழிபெருந்து கொண்டிருக்கும் அல்ல இன்னுள்ள தேவென்பால் பெங்கி மணிகிறது சொன்ன மக்களை போல அடையாதைக்குரிய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் புரிய மாணவர்களே தேவை புரஷ் அந்த பாவத்தில் இறங்கிக் கொண்டே இருக்கின்ற விவசாய அமிதமான ஒரு தரிசனத்தை காணுகின்றார் விவசாய தீர்க்க தரிசன ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது செலவான செய்கிறார் உஷியாராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தை தேவாலயம் நிறைந்திருந்தது நிரப்பிக் கொண்டிருந்தது அவருக்கு மஸ்தரத்தை போல காட்சியளித்தது அவன் புரிய மானுடைய அன்றைக்கு ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரியானவள் பனிரெண்டு வருஷமாய் பல துறையில் அவர் மருத்துவால் கைவிடப்பட்டு மருத்துவப்படுத்தப்பட்டு ஒவ்வொருவரும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உடம்புல மறுத்தப்பட்டு ஆசுகளாக அழிந்த பிறகு இயேசுநாதனை பற்றி கேள்விப்பட்ட பொழுது தொங்கலை தொட்டுவிட்டால் என்னுடைய வியாதி குணமாகும் என்று கடந்து சென்று வியாதி குணமாற்றிவிட்டது இங்கு என்ன தெரியுமா அவங்களுடைய மஸ்தரத்தின் தொங்கல் இறங்கி வந்து கொண்டே மஸ்திரத்தின் தொண்டலால் தேவாலயம் நிறைந்திருந்தது அந்த உணர்வோடு அந்த சமத்திலே இயேசுநாதர் பிரசனமாகிறார் அந்த நல்ல மேலும் தொட்டோடைய வேலை குளமாகும் சரி மான்சியோடு கூட வருகின்ற மக்களுக்கு இன்றைக்கு அந்த வல்லமை புறப்பட போகின்றது அருமையான தேவச்சானமே அப்படிப்பட்டவர் தெய்வீக வீட்டுக்கு வீட்டில் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை நான் எனக்கு அந்த வீடு ஜீவன் உள்ளது என்னுடைய சபையால் சத்தியத்திற்கு தோடும் ஆதாரமாக இருக்கிறது ஆலேனு ஆலேனு அருமையான தேவச்சானமே எவ்வளவு பெரிய வியாஜீசராக இருந்தாலும் அந்த விசுவாசத்தோடு செவிச்சு பார்த்துட்டு என்ற உணர்வு நம்முடைய உலத்தில் இருக்குமானால் இங்க அந்த நக்தரத்தின் தொண்டல் நிறைந்து கொண்டே இருக்கிறது அதை விசுவாசத்தோடு தொடுகின்ற மக்கள் எல்லாரும் இன்றைக்கும் சுகம் பெறுவார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் என்பதை உங்கள் மத்திலேயே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற இழந்து போன யோகத்தில் சொல்லுகின்றார் என் ஆண்டவரை நான் பார்த்தேன் அலமியா எல்லாம் இழந்து போய்விட்டது அது மறுபடி கிடைக்கும் என்கிற எண்ணம் அவர் குளத்தில் இருந்திருக்கலாம் எப்ப ஆண்டவரை பார்த்தால் அது கிடைக்கும் அதுக்காக அவர் கவலைப்பட்டதே கிடையாது ஆடுபாடுகள் மிருகஞ்சிகள் எல்லாம் குழந்த வெள்ளாமெல்லாம் நெருக்கொழுந்து அழிந்து போய்விட்டது பத்து குழந்தைகள் அருமையான வாழ்வு பிள்ளைகள் ஒரே நாளில் பற்றியுள்ள பிள்ளைகள் எந்த தீமையை செய்யாதபடி பரிசுத்தமாக வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு முடித்த ஒவ்வொரு நேரம் சாப்பிட்டு முடித்தவுடனே பத்து பிள்ளைகள் அழைத்துக் கொண்டு போய் அவர்களுக்காக ஈழமாய் சர்வாங்க தகனவர்களை செலுத்தி ஒருவேளும் பிள்ளைகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது தமாசாக பேசி அவர்களுக்கு பிரிமில்லாத வார்த்தைகளை சொல்லி ஆண்டுகளுக்கு நாம் அதிகமாக நின்று செலுத்துக்குள்ள கடவுள் பட்டிருக்கிறோம் நமக்கு போதிப்பார் நாம் அவருடைய பாத வழியை நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சிந்து வேதனும் எரசலம் இருந்து கருத்துடைய வசனும் வெளிப்படும் ஒவ்வொரு மனுஷனுக்கு முன்பாக கடவுள் ரெண்டு வழி வச்சிருக்கிறார் எல்லாம் நினைக்கிறாங்க நம்ம பயன்படுக்கு படிப்பு தெரியும் இங்க தாத்தா பாட்டியெல்லாம் அப்படித்தான் போறாங்க சொப்பாங்க நாமளும் எப்படி போகலாம் என்று சொல்லி அவரோரிடம் விரும்புகின்றபடி போய்கொண்டிருக்கிறார்கள் மேலும் அப்படி சொல்லவில்லை எல்லாருக்கும் முன்பாக ரெண்டு வழி வைத்திருக்கிறது எருமையா திருக்கத்தரசன் புத்தகம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் எட்டாவது தேசமத்திற்கு ஒரு உருவாசிக்கலாம் அமர்ந்த ஜனங்களை நோக்கி இதோ உங்களுமே ஜீவ வழியும் மர்ண வழியும் வைக்கிறேன் என்று கருத்து சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி நான் ஜீவ வழியும் மர்ண வழியும் வைத்த ஜீவ வழி யாருக்குமே தெரிகிறது அது ஒடுக்கமான வழிகள் அதுல பிறவேசை பேர் மிகச்சிலர் என்று இயேசுநாதன் சொல்லியிருக்கிறார் எல்லாரும் பெரிய கூட்டங்கள் பெரிய சங்கங்களுக்கு தான் சொல்லுவார்கள் என்ன ஏராளமான மக்கள் போகிறார்கள் அது குறித்து இயேசுநாதன் சொல்லும்போது கேட்டுக்கு போன வாசல் விரிவாக இருக்கும் ஏராளமான சொல்லுவார்கள் ஜீவனுக்கு போகிற வாசல் வழி நெருக்கம் நெடுக்கமாக இருக்கும் பிறவேசை பெறுவது மிக சிலர் என்று சொல்லியிருக்கிறார் இந்த சபையவதற்கு உருவாகி இருக்கிற துரிமா ஜீவ மார்க்கத்தை இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் பரிசுத்தம் அணைய வேண்டும் என்று சொல்லி கட்டித்தருவதற்காக வழிகாட்டுவதற்காக இந்த சபையை கற்று உருவாக்கி இருக்கிறார் என்பதை குடும்பத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் கொடிய பாவியாக இருந்தாலும் சமுதாயத்திற்கும் ஊருக்கும் மனிதர்களுக்கெல்லாம் துரோகியாக இருந்தாலும் அவனை நல்லவனாக மாற்றி பர்லோகராட்சியத்துக்கு தகுதியுள்ளவனாக ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைமை குகிய சில நிலை இருக்கின்றபடிதான் தேவனாக கருத்து சபை அளிப்பியிருக்கிறார் இந்த மாதிரி ரெண்டு வழிகளை வைத்து நீதிமன்றம் பதினாறாம் வரை அவர் இருபத்தி ஐந்தாவது வருஷத்துக்கு வாசிக்கின்ற பொழுது மரண வழி என்றால் எப்படி இருக்கும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் நிச்சயமாக நீங்கள் மரண வழிகளை சொல்ல விரும்ப மாட்டீர்கள் வாசிவோம் செம்மையாய் வழி உண்டுசனுக்கு செம்மையாய் தோணுற வழி உண்டு அதன் முடிவுதான் மரண வழி உடனே ஒன்று வேதனே அறுக்காது அதனால எல்லாரும் அப்படிதான் ஐயோ இப்படி வரணும் நான் இப்படி போயிருக்க மாட்டேனே இப்படி செய்திருக்க மாட்டேனே இப்படி பேசியிருக்க மாட்டேனே இப்படி கொடுத்திருக்க மாட்டேனே என்றுதான் இது மனுஷனுக்கு செம்மையாக தோன்றது வழி இதைத்தான் எல்லாரும் விரும்புகின்றார்கள் அதனுடைய முடிவு மறந்த வழி ஆலயம் ஆக நான் தேவனுடைய திருச்செமையில் என்ன நடக்கிறது தெரியுமா தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுடைய வழி நமக்கு காண்பிக்கப்படும் விரும்புகின்றவர்களுக்கு அவருடைய விருப்பம் இப்படித்தான் என்றால் விட்டுவிடுகிறதான் அவருடைய விருப்பம் போகட்டும் முடிந்தவர்கள் வரட்டும் என்று சொல்லி அப்படி ஆகாதபடிக்கு இன்னும் தேவனுடைய பாதையில செம்மையாக நடக்க வேண்டும் என்று அருசுத்த ஆவியான நிறுவம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாவது சேர்த்து வாசிக்கின்ற பொழுது ஊழியக்காரன் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி எழுதுவதை வாசிக்கலாம் உங்களை நடத்துகிறவனுடைய அதிமுகளுக்காக உத்தரவாதம் விழித்திருக்கிறபடி நான் அவன் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவள் கீழ்படிந்த அடங்குங்கள் அவன் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது அவனுக்கு புரோஜனமாக இருக்க மாட்டானே அலே லியாம் நடத்துகிறவர்கள் எங்க நடத்துகிறார்கள் தெரியுமா தேவனுடைய வழியிலே நடத்திக் கொண்டிருக்கின்றவர்கள் பரலாவது ராஜ்யத்துக்கு நேராக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஜீவாவளியில் நடத்திக் கொண்டிருக்கிறவங்களுடைய அதிமுகளுக்காக உத்தரவாத மனுத்திருக்கிறான் அவள் துக்கப்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள் வேதனைப்படுத்தும்படி நடக்காதீர்கள் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி நான் தேவதமாக இருந்திருந்தும் அமிரமாய் தேவனுடைய சுத்தத்தை விட்டுவிட்டு சுயமாக நடந்து வேதனைகள் சந்திக்காதபடிக்கு இத்தேவனுடைய வீடு ஹலே இங்கே தேவனுடைய வழியில் காட்டப்படுகிறது அவருடைய பாதலை நடப்போம் என்பவர்களும் தெரிவித்திருக்கின்றது போல சட்டத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் அந்த தீர்மானத்தோடு நான் தேவனுடைய பாதலையை தொடர்ந்து நடப்பேன் ஹலோ அப்படி நடக்காதபடி நான் வேதனைகளையும் வருத்தங்களை சந்தித்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து இப்படி செய்ய வேண்டும் என்று ஆவிய அனைவர் சொல்கின்றார் நீதிமொழி ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினாலு வரை வாசிக்கின்ற பொழுது அப்படி தேவரை கேட்காதவர்கள் நடத்தி புகருடைய வார்த்தைகளுக்கு இப்படி ஆவர்கள் சில நாள் கழித்த பிறகு இப்படி ஆகிவிடுவார் என்று சொல்லுகிறார் நான் பெருத்தேனே கலந்து கொள்வதே என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணுறவர்களுக்கு என் செதியை சாயாமலும் போனேன் சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் எல்லா தீமைக்கும் உள்ளானே என்று முறையிடுவாய் இவ்விதமாக அநேகர் மாறிவிட்டால் என்ற சொல்லி சொல்லுகின்றது அதனால் தேவண்ட பிழை மிக கவனமாக தேவண்ட சபை நமக்கு வழிகாட்டுவதற்காக தீயவழி விலகி தேவனுடைய வழியை அடைந்து கொள்ளும்படியாக வழிகாட்டி பல்லோகத்துக்கு அழைத்துச் செல்வதற்காக உருவாக்கி இருக்கிறபடி அதை விட்டு விலக கூடாது என்று சொல்கிறேன் போதகரின் சொல்லை ஐயோ போதகத்தை நான் விரத்தேனே கடிந்து கொடுதலே என் மனன் அலட்சியம் அணிந்ததே அனைவர் கடிந்து கொள்ளும்போதுதான் அலட்சியம் உண்டாகிவிடுறது என்ன பகை கடிந்து கொள்வது அதனால நான் என்ன இங்கே வரமாட்டேன் நான் வேற பக்கத்து சபை நல்லப்பட தெரியுமா பாதையை விட்டு மலகக்கூடிய மனதிலை வரும் பொழுது பேருடைய சத்தத்தை செய்ய சுய நிறைவேற்ற வேண்டும் என்ற சூழ்நிலை வரும் பொழுது கடிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லுங்கள் திருவசனத்தை கொண்டு கடிந்து கொண்டு போதிக்கிறவன் பாய்க்கிவான் என்று சொல்லி பரிசு ஆபியான ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து முழுதலே என் மகன் அலட்சியம் அணிந்ததே என் போதரின் சொல்லி நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் அணிந்தவர்களுக்கு என் செவி சாயாமலும் போனேனே சபைகளுக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் முறை எல்லாம் சீமைக்குள்ளானேன் என்று என்று இருக்கிறபடிதான் அநேகர் வெளியே போய் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அருமையான தேவ ஜனமே திருச்செவையினுடைய நாற்பத்தி ஆண்டு விழாவை கொண்டாட வந்திருக்கிறதான நாம் நமக்கு வழிகாட்டுவதற்கு தேவன் சபை அனுப்பியிருக்கிறார் அநேக மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் மனித தவித்துக் கொண்ட ஒரு நாளைக்கு ஒரு கூட்டத்தில் கடைசியாக பிடிக்காத உபதேசம் வந்தால் வீட்டில் இருக்கையை கொடுக்கிற விருப்பம் கிடையாது காணிக்கை பற்றி பேசிட்டா அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் போக மாட்டாங்க அப்படி ஒவ்வொரு காலத்தையும் குடிக்கிற பற்றி பேசிட்டு அது என்ன பேசுறாரு நாள் விட்டு வந்தேன் இப்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய சுயேச்சைகளை கேட்ட பேவர்களை சம்பாதிக்கிற காலமாக இருக்கிறபடினா திருச்சி அப்படி அல்லாதபடி இப்ப தேர்தலுடைய வீடு சத்தியத்திற்கு தூடும் ஆதாரமாக இருந்த இயேசக்திற்புஸ்தகம் மூணாவது அதிகாரம் பனிரெண்டாவது செலுத்த வாசிக்கின்ற பொழுது வழியில் உள்ள ஊழியங்கள் எல்லாம் வழியை அழித்து விட்டான் என்று சொல்லி அந்தவர் சொல்லுகிறார் என் ஜனமே உன்னை நடத்துகிறோன்னு மோசம் போக்கி ஆமா வழியை என்ன நடந்துட்டு தெரியுமா வழியை அழித்து போடுகிறார்கள் நேற்று வரைக்கும் இப்படி போனீங்க அப்படி வேண்டாம் எப்படியும் போங்க எங்க உணர்வடி விருப்பத்தின்படி போவதை கொடுத்து மக்கள் நடத்திக்கொண்டே கூட்டம் சேர்க்க வேண்டும் என்பதை நோக்கமே தவிர பர்லோகத்தில் மக்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கமில்லை என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் ஆகினாலேதும் இந்த சபைக்கு வருகின்ற மக்களுக்கெல்லாம் பரலகராட்சியத்துக்கு எடுத்த காரியங்களை போதிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற தீமைகளுக்கெல்லாம் விலகி பரிசுத்தமாக வழங்க சட்டத்திட்டங்களை உருவாக்கி கொடுத்து வழிகாட்டி வழிநடத்திக் கொண்டே இருக்கிறது என்று சரியாகவே எனவே சொல்லுகின்றார்